கமாம் பரக்த அலா இப்ராஹிமோ அலா அலி இப்ராஹிம் அஹமது மிஜி அஹமதுல்லா நல்லாவுடைய மாபெரும் அருளால் ரசுல்லா சொல்லால வாழ்க்கை வரலாற்றை தொடராக பார்த்து வருகிறோம் அப்ப நேற்று வந்து ரசுல்லா சுல்லாலத்துடைய அந்த சுப செய்திகள் வேதங்களில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி கடங்கப்படுத்திய அந்த வேதங்களில் இன்னுமே இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய சுப பார்த்தோம் இன்று வந்து வகையை பத்தி பாக்க போறோம் சுல்லா சுல்லாலஸத்துக்கு வகி எப்படி வந்தது அதன் பிறகு ஆரம்ப நபித்துவத்துடைய ஆரம்ப கட்டத்தை இன்று வந்து பார்க்க போறோம் முதலாவதாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நபி சுல்லாலும் வந்து ஆரம்ப முதலே வந்து சிலை வழிபாட்டுலையோ அந்த குறைசுகளுடைய வழிகேட்டுல வந்து அவங்க இருந்தது கிடையாது அல்ல ஆரம்பத்திலிருந்தே அவர்களை வந்து சரியான முறையில் வழிநடத்திட்டு வந்தோம் இப்ப அவர்கள் ஹீரா குகையில் தனிமையில வந்து அவர்கள் இருக்கக்கூடிய இறைவனை சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில இருப்பாங்க ஒவ்வொரு ஒரு இதுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி அவர்கள் வந்து தனிமையில் இருப்பார்கள் குறிப்பாக வந்து இந்த ஹீரா குகை அந்த இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா காபாத்திரியும் அந்த நேரத்துல அப்ப அந்த குகையில் இருக்கும்போது சுல்ல சொல்லத்துக்கு முதல் முதல் அப்பதான் வகை வருது இப்ப வகை வகையுடைய அந்த முதல் வரக்கூடிய வகையுடைய அந்த வரலாற்றை பார்த்தோம்னு சொன்னா ஜிப்ருகல்ஸ்ன்னு வராங்க ஜிபுரு அலஸ்லம் ரசுல்லா சொல்லாலஸ்திடம் தன்னுடைய உண்மையான உருவத்தில் வராங்க உண்மையான உருவத்தில் வந்து ஜிபுரு அலஸ்லம் வந்து உழுக்குறாங்க ரசூல்லா சொல்லாலஸ்த உழுக்கி இக்கிற அப்படிங்கிறாங்க ரசூல்லா சொல்லால சொல்றாங்க இல்ல எனக்கு தெரியாது இக்கிறன்னா ஓதுவீராகனு அர்த்தம் திரும்ப உலுக்கி ஓதுவீராக அப்படிங்கிறாங்க இக்கிற அப்படிங்கிறாங்க திரும்ப மூன்றாவது முறையும் அவர்கள் ரசூல்லா சொல்லாலஸ்த பிடிச்சு நீங்க ஓதுவீராக இக்கிற அப்படிங்கிறாங்க நசுல்லாசுல்லும் இல்லை நான் ஓத தெரிஞ்சவன் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்புறம் உடனே வந்து அல்லா தலா இந்த மனித குலத்துக்கே வழிகாட்டிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரானில் ஆரம்ப ஐந்து வசனங்கள் அல்லா தலா இறக்கி இறக்கி கொடுக்கணும் அப்பி அல்லதி ஹலக் ஹலக் கல் இன்சானு கல் அக்கரம் அல்லதி அல்லம் அபின் கலம் அல்லமல் இன்சானம் ஆலம் அலம் அப்படிங்கிற இந்த ஐந்து வசனங்கள் தான் ஆரம்பத்தில் இறங்கிய வசனங்களாகும் அப்ப இந்த வசனங்கள் இறக்கப்படுது வசனங்களுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா ஓதுவீராக படைத்த உன் இறைவனின் திருப்பெயரை கொண்டு உறைந்த இரத்த கட்டியிலிருந்து மனிதன் மனிதனை அவன் படைத்தான் ஓதுவீராக மேலும் உன் இறைவன் எத்தகையவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளனெனில் அவனே எழுதுகோளின் மூலம் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதி இருந்தவற்றையெல்லாம் கொடுத்தான் இதுதான் ஆரம்ப ஐந்து வசனங்கள் குரான்ல முதல் முதல் இறங்கிய வசனங்கள் இதுதான் இப்ப இந்த வசனங்கள் இறங்கும்போது ஜிபுருலம் தன்னுடைய சொந்த உருவத்தில் உண்மையான உருவத்தில் வந்தாங்க ஜிபுரு முறை தான் நபிசுல்லா உண்மையான உருவத்தில் வந்திருக்கிறாங்க மீது நேரத்தில் உருவத்தில் குறிப்பா வந்து சஹி முஸ்லீம்ல முதல் ஹதீஸ் உமர் அல்லான் அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்லாமத்துடைய அனைத்து அடிப்படைகளையும் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம் சொன்னா ஜிபுருலம் ஒரு மனிதர் ரூபத்துல வந்து ரசுல்லா சுல்லாலத்துக்கு இஸ்லாத்தை படித்து கொடுத்த அந்த ஹதீஸை நம்ம பார்க்க முடியும் அதே போல குறிப்பா ஜிபுஸ்லம் அதிகமான நேரத்தில் திகால் கல்வி அலியுல்லாக அவர்களுடைய தோற்றத்தில் தான் வருவார்கள் மனிதர் தோட்டத்தில் வருவாங்க அதுவும் அதிகமான நேரத்தில் இந்த குறிப்பிட்ட சகாபியுடைய தோட்டத்துல தான் வருவாங்க அப்ப இந்த ஐந்து வசனங்கள் வந்து முதல் முதல் இறங்கப்படுது உடனே ரபி சொல்லா அலசத்துக்கு சரியான பயம் இவ்வளவு பெரிய உருவம் ஜிபுரஸத்துடைய உருவம் எப்பேற்பட்ட உருவம் அவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் அடிவானம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய ரக்கை தெரியும்னு சொல்ல சொல்றாங்க நபிசராசன் சொல்லி காட்டுறாங்க அடிவானம் முழுவதும் அவர்களுடைய உருவம் மறைத்துவிடும் அந்த அளவு மிகப்பெரிய உருவமுடைய ஒரு நபர் நபிசராசத்தை வந்து ஏதோ ஒரு ஐந்து வசனத்தை சொல்றாங்கன்னு சொன்னா நபிசராலத்துக்கு ஒரே பயம் ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க மிரண்டு போய் பயந்து போய் நபிசராசன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா கத்திச்சார் இல்லான்னு அவறாங்க தன்னுடைய மனைவியாரிடம் வந்து ஜம்மி ஜம் அப்படிங்கிறாங்க என்ன வந்து போத்துங்க என்ன போத்துங்க எனக்கு குழுருது எனக்கு நடுங்குது அப்படின்னு சொல்லி நபி சொல்லால வந்து போத்த சொல்றான் பயத்துல நடுங்கி போய் உடனே கத்திச்சார் இல்லான வந்து நபி சொல்லால போர்வே போத்தி அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா நபிசுலாவாசன் வந்து மொத்தத்தையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் உட்காந்துருந்தேன் ஒரு பெரிய உருவம் வந்து என்னை உழுக்கி இந்த ஐந்து வசனங்களை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயந்துக்கிட்டே இருந்தாங்க திரும்ப கத்திச்சா இல்லை நான் பதில் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நடந்ததெல்லாம் கேட்டுட்டு கத்திச்சா இல்லை நான் சொல்கிறாங்க அல்லாம் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டான் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படுறதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க அவங்களை எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான் நீங்கள் வறியோர்களுக்கு உதவி செய்வீங்க அனாதைகளை ஆதரிப்பீங்க உறவினரோடு சேர்ந்து வாழ்வீங்க நீங்க வந்து கெட்டதை செஞ்சதே கிடையாது பொய்யுரைக்க மாட்டீங்க அப்படின்னு ரசூல்லாவுடைய மேன்மைகளை சொல்லி உங்களை வந்து அல்லா கைவிட மாட்டான் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றான் இப்போ உடனே கத்திச்சா இல்லானா என்ன பண்றாங்க தன்னுடைய சொந்தக்காரனான வரக்காபின் நௌஃபல் இவரை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம் இவர் வந்து வேத புத்தகத்தை ஆராய்ந்து ஓரிரை கொள்கையில் இருந்த ஒரு நபர் இப்ப இவர் வந்து இவரிடம் இவரிடம் வந்து கத்திச்சா இல்லானா கூட்டு போகிறாங்க சரி வேதத்தெல்லாம் வந்து இவர் தெரிஞ்சவரே இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரசுல்லாசல் ஆலோசனம் அங்கேயும் போய் இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு உடனே வரக்காபின் நோஃபல் சொல்லி காட்டுறாரு அண்ண மூசல் அக்பர் அதாவது மூசாலசனத்துக்கு எந்த மலக்கு எந்த வானவர் வந்தாரோ அதே மாணவர் மீதும் வந்திருக்கிறார் அதே செய்தியை கொண்டு வரக்கூடிய அதே வானவர் மீதும் வந்திருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க அப்புறம் திரும்ப இன்னொரு திகிலூட்டக்கூடிய விஷயம் சுல்லா சுலாசத்துக்கு இது ஆச்சரியம் ஆச்சரியமான ஆச்சரியம் அந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொன்னா உங்களை வந்து உங்க மக்களே வெளியே துரத்தும்போது நான் இளைஞனா இருந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க வரக்காபின்னா வந்து முதுமை அடைஞ்சிருந்தார் அந்த நேரத்துல அப்ப இவர் சொல்றாரு உங்களை உங்க ஊருக்காரங்க அதாவது மக்காவிலிருந்து உங்களை உங்க மக்கள் வந்து துரத்தி அடிக்கும்போது நான் இளைஞனாக இருந்திருக்கணுமே அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கணுமே இல்ல இருக்கு இருக்க முடியாம போயிருச்சே அப்படின்னு சொல்றாங்க நபிசிலே ஆச்சரியம் நபிசிலம் எப்பேற்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவங்க நம்ம வந்து நம்மளை போய் ஒரு இந்த ஊருக்காரங்க நம்மளை தரத்துவாங்களா அப்படின்னு ஆச்சரியம் நபிசல்லம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உடனே வந்து வந்துடுறாங்க அப்ப இது மாதிரி சொல்லும்போது கேக்குறாங்க ஆச்சரியப்பட்டு என்ன துரத்துவாங்களா இந்த ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லும்போது வர்க்காப்டி காட்டுறாரு இது போன்று செய்தி கொண்டு வந்த அனைவரையுமே அந்த ஊர் மக்கள் எதிர்க்காமல் இருந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க எந்த ஒரு நபிக்காக எதிர்ப்பு இல்லாமல் இருந்திருக்குதா எல்லா நபிக்கும் எதிர்ப்பு இருக்கதான் செஞ்சிச்சு அப்ப இது போன்று ஒரு சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடிய நபரை வந்து அந்த மக்கள் எதிர்க்காமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாரு ரவிசிலமி அவர் அவரோடு இருந்த உரையாடல்லாம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு நபிசுலசிலும் வந்துடுறாங்க இப்ப நம்ம இந்த விஷயத்துல நமக்கு படிப்பின என்னன்னு சொன்னா இந்த உம்மத்துக்கு முதல் முதல்ல வந்த கட்டளை என்னன்னு சொன்னா இருக்கிற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா நபிசுல்லால அது ஓதுவீறாகனு அர்த்தம் நபிசுலாலுக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது அவர்களுக்கு ஓதுவிராங்க அப்படின்னு அர்த்தம் நமக்கு வந்து படிப்பீ படிங்க ரீட் படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம் இந்த உமத்துக்கு முதல் முதல் வந்த கட்டளையா என்னன்னு சொன்னா இருக்கிற வடிங்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் இந்த உம்மத்துக்கு வந்த முதல் கட்டளை அப்ப கல்வியோட கல்விக்கு வந்து இத முன் மக்கள் வந்து மிக மிக இத ஒரு சீரியஸா எடுத்துட்டாங்க நமக்கு இன்னைக்கு நம்ம இதை ஒரு பொருட்டாவே எடுக்கிறது இல்லை கல்வியை தேடுவதை வந்து நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை இப்ப முன் சென்ற மக்கள் வந்து இதை ரொம்பவுமே கல்வியின் மீது ஆர்வம் காட்டக்கூடிய அளவாக இருந்தது அது நம்ம அனைவருக்குமே தெரியும் எந்த அளவுன்னு இஸ்லாம் இஸ்லாமியர்கள் கண்டுபிடிச்ச மாதிரி எந்த ஒரு கண்டுபிடிப்புமே கிடையாது உலகத்தில் அவர்கள் தான் அனைத்து விஷயமே கண்டுபிடித்தாருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டமாக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருக்கட்டும் ஃப்ளைட்டை ரைட் பிரதர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றோம் அதுக்கு முன்னாடி அந்த தேரிய இந்த உலகத்திற்கு கொடுத்துட்டு போனவரே ஒரு முஸ்லீம் தான் அப்போ இது போல அனைத்து துறையிலும் படித்து கற்று தேர்ந்தவர்கள் முஸ்லீம்களாக தான் இருந்தார்கள் இந்த கட்டளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வந்து அவர்கள் வந்து மிக சரியான முறையில் வந்து அவர்கள் கற்று தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அதே போல கல்விக்காக எந்த அளவு நம்ம எத்தனையோ பேருடைய வரலாறுகள் தெரியும் இமாம் புகார் அமது ஒரு ஹதீசுக்காக பல நூறு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் வந்து நடந்து சென்று ஒரு ஹதீசுக்காக கல்வியை தேர்றதுக்காக போ இமாம் சாஃபி அகமத்துல இமாம்கள் பெரும்பெறும் இமாமுகள் எந்த அளவு தன்னுடைய உயிர் முழுவதையும் கல்விக்காக அர்ப்பணித்தார்கள் அதே போல குறிப்பாக வந்து அல் வாஃபா பின் அக்கீல் அப்படிங்கிற ஒரு முன்னூறு தொகுப்புகளை கொண்ட மொத்த இஸ்லாமுடைய மொத்த தகவல் களஞ்சியம் என்சைக்ளோபீடியா மொத்த இஸ்லாமும் உள்ளடக்கிய ஒரு புத்தகத்தை வந்து முன்னூறு வால்யூம் அது பாக்தாத்தில் அந்த தாத்தாரியர்கள் படையெடுப்பின் போது அளிக்கப்பட்டிருச்சு நாட்டப்படி ஆனா அந்த மக்கள் முன் சென்ற மக்கள் வந்து கல்விக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம கல்விக்கு வந்து மிக மிக கல்வியை வந்து ஒரு தாழ்ந்த நிலையில் வச்சிருக்கிறோம் நம்ம யாரு கல்வி கற்பாரோ ஹதீசுடைய கருத்துல வருது யாரு கல்வியை கற்பாரோ அவருக்கு அல்லா சொர்க்கத்துடைய பாதை லேசாக்குறான்னு சொல்லி காட்டுறோம் அல்லாத்தன் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப எப்பேற்பட்ட சிறந்த ஒரு அமலாக இருக்குது கல்வியை கற்பது அல்ல இந்த உம்மத்துக்கு முதல் முதல் கொடுத்த கட்டளை கற்றுக்கொள்ளுங்கள் இக்கரா படிங்க அப்படிங்கிறது அப்ப அத வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அதே போல நம்பிசில்லாலசத்துக்கு வந்து இதற்கு முன்னதாக எந்த வேதத்தையும் அவர்கள் படித்ததோ எந்த வேதத்தை வந்து கற்று தேர்ந்தவர்களோ எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு சைட்லையும் படிக்காதவர்களா இருந்தா அல்லா தலைவ சொல்லிக்காட்டுறான் இருபத்தி ஒன்பதாவத்தியம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் நபியே இதற்கு முன்னர் எந்த வேதத்தையும் நீர் படித்தது படித்ததில்லை உம்முடைய கையால் எழுதியதும் இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் அசத்தியவாதிகள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள் அப்ப நபி சுல்லாஸ்லம் இதற்கு முன்னதாக எந்த ஒரு வேதத்தை எழுதியதோ படித்ததோ எதுவுமே கிடையாது அப்படி படிச்சிருந்தா ஒரு வேலை படிச்சிருந்தா எழுதியிருந்தாலோ அசத்தியவாதிகள் வந்து சந்தேகம் அதுல தான் அவர் எடுத்து எழுதியிருப்பாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் கொண்டிருப்பார்கள் நல்லா சொல்றான் இப்ப அதனாலேயே அல்லாவோட ஏற்பாடு அவர் எழுத பிடிக்க தெரியாம வச்சிருந்தது இப்ப எழுதப்பிடிக்க தெரியாம வச்சிருந்து அல்லாஹ் தலா அவர்களுக்கு வந்து ஆரம்பம் முதலே வகையை வந்து இது போல ஓத ஓத லம் ஓதி கொடுப்பாங்க நபிசுல்லா அலுவலம் திரும்ப ஓதுவாங்க இப்படியே வந்து வகி எழுதக்கூடிய அந்த முறையை எந்த நேரமும் ரசூல்லா சுல்லாஹலத்தை சுற்றி வகி எழுதக்கூடிய சகாபக்கள் இருப்பாங்க அது குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டது அது எல்லாமே நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம் அது குறித்து புத்தகமும் ஹிஸ்டரி ஆஃப் குரானிக் டெக்ஸ்ட் ஒரு புத்தகம் இருக்கு மிக டீட்டெயிலான புத்தகம் இப்ப அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா இந்த வகையுடைய விஷயங்கள்லாம் வரும் இப்ப அதே போல நமக்கு வந்து இந்த கல்விக்கு எந்த அளவு அல்லா தலா முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொன்னா அல்லாவு தலா ஒரு விஷயத்தின் மீது சத்தியமிடுறான்னு சொன்னா அதுக்கு வந்து அல்லாஹலா அதை அதோடைய சிறப்பை குறிப்பதற்காக தான் அதுக்கு வந்து அதன் மேல் அல்லா சத்தியமிடுவான் இந்த வசனத்தை பாருங்க அல்லா தலா சத்தியமிடுறான் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் முதலாவது வசனம் நூன் நூன் எழுதுகோளின் மீது சத்தியமாக எழுதுவோர் எதனை எழுதி கொடுத்து எழுதி கொண்டிருக்கிறார்களோ அதன் மீதும் சத்தியமாக பாருங்க எழுதுறது மீது அல்லா சத்தியமிடுறோம் எதுக்கு எழுதுவாங்க எழுதுறதே படிக்கிறதுக்கு தானே கற்கிறது கற்றுக்கொள்வதுக்கு தானே எழுதுவான் மொத்தம் அதை பின்னாடி வச்சு படிக்கிறதுக்காக தான் கற்றுக்கொள்வான் அப்ப எழுதுவதன் மீது அல்லா சத்தியப்படுறோம் அப்ப கல்வியின் மீது அல்லா சத்தியமிடுறோம் இப்போ ஒரு ஒரு விஷயத்தை முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் தான் அல்ல அதன் மீது சத்தியமிடுவோம் எழுதுவோரின் மீதும் சத்தியமிடுவோம் சாபாக்கள் இதை தெல்ல தெளிவாக விளங்கி வச்சுருந்தாங்க எந்த அளவுன்னு சொன்னால் ஒரு படித்த கைதி மாட்டினாங்க போர் கைதி மாட்டினாங்கன்னு சொன்னால் அவங்க விடுதலை ஆகிறதுக்கு என்ன நிபந்தனை வச்சுருப்பாங்க தெரியுமா நீ பத்து பேத்துக்கு கல்வி கற்றுக் கொடுத்துட்டு நீ ரிலீஸ் ஆயிக்கலாம் இதுதான் அவங்க வச்ச நிபந்தனையாக இருக்கும் பத்ரு கூட அதுதான் இருக்கும் அப்போ கல்விக்கு எந்த இடம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க பத்து பேரு ஒரு பத்து பேருக்கு நீ கல்வியை கத்துக்கொடு எழுதப்படிக்க கத்துக்கூட கல்வியை கத்துக்கூடு அதுக்கப்புறம் நீ விடுதலை அளிக்கலாம் எந்த அப்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல நம்ம வந்து இதே போல நமக்கும் சகாபாக்கள் எப்படி விளங்கியிருந்தாங்களோ முன் சென்ற மக்கள் கல்விக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே போல வந்து நாமும் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் கல்வியுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கணும் முக்கியத்துவத்தை சொல்லி வளர்க்கணும் அந்த முக்கியத்துவத்தை நம்ம நடைமுறைப்படுத்தணும் சொன்னா மட்டும் பத்தாது படிக்கணும் அதன்படி அமல் செய்யணும் அதை வந்து நம்ம அடுத்த சந்ததியினர் குழந்தைகளுக்கு அதை கடத்தணும் நம்ம அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தாய் தந்தையர்கள் பொதுவாவே குழந்தைகள்கிட்ட எந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அந்த படிக்கக்கூடிய பழக்கம் வருதோ அவர்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் தாய் அல்லது தந்தையர்கள் யாரா ஒருவரில் அல்லது இரண்டு பேருமே வந்து அவர்கள் படிக்கக்கூடிய கற்கக்கூடிய அந்த வளமை உடையவர்களாக இருப்பாங்க அப்ப அவர்களை பார்த்து பார்த்து பார்த்து இவர்களுக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து அவர்கள் உள்ளத்துல வரும் அப்ப நம்ம எடு நம்ம நம்மளிடம் இருந்தா நம்மளுடைய சந்ததியினருக்கு போ அப்ப நம்ம படிக்காம நம்ம குழந்தைங்களை படிக்கணும்னு சொன்னால் நீயே படிக்கல நான் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க இப்போ நமக்கு அது தெரியும் நம்ம செய்யாத விஷயத்தை நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து கடத்த முடியாது சொல்ல முடியாது இப்போ தாய் தந்தைய இடத்துல அவர்களிடத்துல இந்த த கல்வியை கற்கக்கூடிய அந்த செயல் இருந்துச்சுன்னு சொன்னால் தன்னால் அந்த செயல் குழந்தைகள் இடத்துல வரும் அதே போல நம்ம வந்து நல்லதை வந்து படிக்கணும் குறிப்பாக வந்து நம்ம படிக்க பொதுவாக வந்து குழந்தைகளிடத்துல நம்மளிடத்துல கல்வி வரணும்னு சொன்னால் நிறைய புத்தகம் வாங்கி வைக்கணும் பொதுவாக வந்து ஒரு நாலு புத்தகம் தான் இருக்குது அப்படின்னு எடுத்து படிக்கணும்னு தோணாது இதே ஒரு இருநூறு இரநூறு புக்கு இருக்குது ஏதாவது நமக்கு நேரம் சும்மா இருக்கும்போது இன்னைக்கு என்ன பண்ணுறோம் முழுக்க முழுக்க டிவி மொபைல் இதிலேயே நேரத்தை அழிச்சிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு புக் எடுக்கணும் அப்படின்னு தோணும் அப்போ நிறைய புத்தகம் வாங்கி வைக்கும்போது குழந்தைகளுக்கும் இது என்ன இங்கேயே கிடக்குது ஏதாவது ஒரு நாள் எடுத்து படிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அடுத்ததாக நம்ம வந்து குழந்தை நம்ம அடுத்த சந்தேகினருக்கு கல்வியை கடத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம நூலகம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தனியான ஒரு நூலகம் இருக்கணும் ஒரு சிறிய நூலகம் அமைத்து அதை வந்து கண்ணில் பரக்கூடிய இடத்துல அந்த புத்தகத்தை வைக்கும்போது போகும்போது வரும்போதும் அந்த அவர்களுடைய கண்ணில் படணும் அடுத்ததாக இப்போ நம்ம பர்ச்சேஸ்க்கெல்லாம் போகிறோம் பொருட்கள்லாம் வாங்க போகிறோம் அதே புத்தகங்கள் வாங்க போகும்போது அந்த குழந்தைகளை சிறுபிளையிலேருந்து கூட்டு போகணும் இப்போ அவர்களுக்கு வந்து அதோடைய முக்கியத்துவம் விளங்கும் அதன்படி அதை எடுத்து படிக்கணுங்கிற ஆர்வம் வரும் அதேபோல் படிக்கிறதுல வந்துட்டு நம்ம முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது எதுன்னு சொன்னால் நல்லதை படிக்கணும் ஏதோ தேவையில்லாத நாவலை படிக்கணும் எவனோ கற்பனையில் எழுதுனதை இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க சொன்னால் ஏதாவது ஒரு நாவல் நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்து எவனோ ஒருத்தர் மூளையில் தோன்றக்கூடிய கற்பனையை எடுத்து மணிக்கணக்கில் நாள் கணக்கில் வருட கணக்கில் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் இன்னைக்கு படிக்கிற மாதிரி எத்தனையோ தமிழில் இங்கிலீஷில் ஃபேமஸான எத்தனையோ நாவல்கள் இருக்குது எடுத்து கற்பனை கதைகளை புராணங்கள் தேவை நடக்காத ஒண்ணை போட்டு எடுத்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிருக்கிறோம் இது இப்படி படிக்கிறது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று இஸ்லாத்தில் வந்துட்டு கல்வியில் வந்து இரண்டே கல்வி தான் பயனுள்ள கல்வி இன்னொன்று பயனற்ற கல்வி இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி துன்யா கல்வி ஆகிறது கல்வி அப்படின்னா இல்லை எதெல்லாம் நம்மைக்கு நமக்கு வந்து பயன் அது எல்லாமே இஸ்லாம் அங்கீகரிச்ச கல்வி அது டாக்டரா இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் ஏன்னா ரசூல்லா சல்லா அஸ்லம் வந்து துவா கேட்கும்போது எனக்கு மறுமையுடைய கல்வியை கொடு இம்மையுடைய கல்வி கொடு கல்வியை கொடுக்காதன்னு கேட்கல பயனற்ற கல்வியிலிருந்து தான் பாதுகாப்பு கேட்டாங்க அசுல்லா சொல்லாஹ்ஸ்லம் என்ன துவா கேட்டாங்கன்னு சொன்னால் பயனற்ற அதாவது அல்லாஹும இன் அசலுக்க இல்மன் நாஃபியா ஹவுது பிகம் இன் இல்மன் லா என்ஃபா அதாவது பயனுள்ள கல்வியை வந்து எனக்கு கற்றுக்கொடு பயனற்ற கல்வியை விட்டு என்னை பாதுகாத்து கொடுன்னு கேட்டாங்க அப்போ மறுமை கல்வி இம்மை கல்வி இம்மை கல்விலாம் படிக்கக்கூடாது இன்ஜினியர் படிக்கூடாது டாக்டர் படிக்கக்கூடாது அது படிக்கூடாது இது படிக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அவன் விளங்கா விளங்கவில்லை இந்த விஷயத்த மறுமைக்குரிய கல்வியை தான் படிக்கணும்ல பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி அப்ப இப்ப பயனுள்ள கல்வி அனைத்துமே படிக்கணும் பயனற்ற இது தேவையில்லாத இப்ப ஒரு நாவல் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லை எவனோ ஒருத்தனுடைய சிந்தனையில் ஓடக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை காமிக்ஸ் எடுத்து காமிக்ஸ் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அது பயனற்ற கல்வி இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒரு கல்வி இதை ரசூல்லாய் செல்லாலும் எதிர்த்து இருக்கிறாங்க உதாரணமாக தௌராத் தௌராத வந்து மதினாவில் ஆரம்ப நேரத்தில் வந்து உமர் அல்லானு வந்து எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க தௌராத்துடைய சில ஏடுகளை எடுத்து உமர் அல்லானு படிச்சுட்டு இருக்கும்போது நபிசுல்லாலத்துடைய முகம் மாதுளம் பழம் சிவப்பது போல சிவந்துருச்சு இப்ப ஏன் வந்து இதை படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த நேரத்தில் தடை இருந்துச்சு மதினாவில் ஆரம்ப நேரத்தில் வந்து அது தடை இருந்துச்சு ஆனா காலம் செல்ல செல்ல தௌராத்தை படிப்பதற்கு ரசூல்லா சொல்லாஸ்லம் அனுமதி கொடுத்தாங்க முந்தைய வேதங்களை படிப்பதற்கு அனுமதியும் அந்த வேதத்தை அவர்களை வந்து இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்கும் ரசூல்லா சுல்லாஹலம் அனுமதி கொடுத்தாங்க ரசூல்லா சுல்லாஸ்லம் சொல்லிக்காட்டினாங்க இந்த இஸ்ராயிலியத் அதாவது இஸ்ராயில் சந்ததியினர் பனு இஸ்ரவர்களுடைய அந்த கதைகள் அவர்கள் எழுதி வைத்ததை நீங்க படிங்க அதனை அதன் மீது நீங்கள் ஈமான் கொல்லவும் வேணாம் ஈமான் கொள்ளாமல் இருக்கவும் வேணாம் இதை எப்ப ரசூல்லா சொல்லாஹலம் அங்கீகரிச்சாங்கன்னு சொன்னா ஈமானில் உறுதி வந்த பிறகு ஆரம்ப காலத்தில் அதை படிக்காதீங்க எப்ப ஈமானில் உறுதி வந்ததோ இது சரி தவறுன்னு திரித்து அறியக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வரீங்களோ அப்பதான் படிக்கணும் அப்படின்னு ரசூல்லா சொல்லாஹ்ஸ்லம் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க மேலும் ரசூல்லா சொல்லாஸ்லம் தெல்ல தெளிவா தெரியும் ஒரு யூதன் விபச்சாரம் செஞ்சிருவான் அப்ப அதற்கு தண்டனை இது வரக்கூடிய ஆதீஷ் தண்டனைக்கு வந்து ரசுல்லா சுல்லாஸ் கொண்டு வரப்படுவான் அப்ப ரசுல்லா சுல்லாஸ் என்ன பண்ணுவாங்க தௌராத்தை கொண்டு வாங்க இதுக்கு என்ன தண்டனை இருக்கு அப்படின்னு தௌராத்துலையும் விபச்சாரத்துக்கு இதே குற்றம் இருக்கும் கல்லறி தண்டனை தான் இருக்கும் அதை கையை வச்சு மறப்பாங்க இந்த கதி நீண்ட கதி சாகி புகார் அவர் இப்ப அவர்களுடைய வேதத்தை எடுத்து அவர்களுக்கு குற்றவியல் தண்டனையை அமல்படுத்துறாங்க படிப்பதற்கு தடை கிடையாது அதை பற்றிய ஞானம் இல்லாமல் அறிவு இல்லாமல் படிப்பதற்கு தான் தடை ஆரம்ப பகுதியில் தான் ரசா சுல்லாசன் தடை செய்தார் இதை குறித்து நீண்ட கட்டுரையாக இமாம் இப்னு கசீர் அகமத்துள்ளாலையுடைய அல்பிதாயா வன்னிகாய இஸ்ராலியத் அவர்களுடைய கதைகளை படிப்பதை பற்றி அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாடமாகவே எடுத்திருக்கிறாங்க அதை நம்ம படிச்சு படிச்சோன்னு சொன்னா அதை எப்படி அணுகணும் அப்படின்னு இமாம் இப்னு கசீர் அகமத்துலாலை வந்து சொல்லிக்காட்டு இருப்பாங்க அதே இந்த பயனில்லாத கல்வி பயனில்லாத கல்விக்கு சிறந்த உதாரணம் என்னன்னு சொன்னா ஹாரூத் மாரூத் சூரத்தில் பக்கரால வரக்கூடிய அந்த வசனங்கள் மலக்குமார்கள் அவர்கள் வந்தாங்க ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்க ஒரு கல்விதான் ஆனால் அது தேவல்லாத கல்வி சூன்யம் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்ப இது போன்று பயனற்ற விஷயங்களில் நம்ம நேரத்தை செலவிடுறத வந்து நாம் தவிர்த்து கொள்ளணும் இது ரசுல்லா சொல்லாலத்துடைய வழிமுறை அவருடைய கட்டளை அப்ப அதே போல இந்த துவா நமக்கு பயனல்லாத கல்வியை விட்டு பாதுகாப்பும் பயனுள்ள கல்வியின் மீது நமக்கு ஆர்வமும் ஏற்பட வேண்டும் நம் துவாவும் செய்யணும் அதே கல்வியில் கல்வியுடைய முக்கியத்துவம் நமக்கு இவ்வளவு இருக்குது அதே போல கல்விக்கு பிறகு கல்வியை விட்டுருவோம் அடுத்து வகி வகையை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் வகையுடைய வகைகள் நமக்கு ஜிபிரஸ்ரம் நேரடியாக வந்தாங்க அது போல வகையுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம வகையில வந்து இது குறிப்பா இந்த ஜாதுல் மாத் அதாவது இப்னுகைம் ரமத்துலாலேயே இவர் எழுதிய ஒரு மிக பிரபலமான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை எடுத்தோம் சொன்னா முழுக்க முழுக்க முழுக்க நபிசுல்லாலுடைய சுண்ணத்து நபிசுல்ல தொழுகை எப்படி ஹஜ்ஜு எப்படி இப்ப நமக்கு தமிழ்ல கூட ஒரு புத்தகம் இருக்கு நபி வழி மருத்துவம்னு ஒரு புத்தகம் அது கூட இந்த ஜாதுல் மாதைய ஒரு சிறிய பகுதி அவருடைய மருத்துவம் என்ன அவர்களுடைய போர் எப்படி இருந்துச்சு அவர்களுடைய வாழ் எப்படி இருந்துச்சு அவருடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அவருக்கு எப்படி செரு பண்ணிச்சாங்க முழுக்க முழுக்க நபிசுல்லால மொத்த பேக்கிங் அது அப்ப அந்த ஜாதுள் மாத அப்படிங்கிற கிதாப்ல இந்த வகையுடைய பகுதியை பத்தி இப்னு கைம் ரமத்துல சொல்லிக்காட்டுறாங்க முதல் வகையுடைய முதல் வகை என்னன்னு சொன்னா கனவு நபிமாறுகளுக்கு வரக்கூடிய அனைத்து கனவுமே வகி இது நமக்கு தெரியும் இப்ராஹிம் இஸ்மாயிஸ்து அறுத்து பலியிட சொன்னது எதன் மூலமாக கட்டளை வந்தது கனவின் மூலமாக தான் கட்டளை வந்தது யூசுஃப்லத்துக்கு கனவு வந்தது சூரியனும் சந்திரனும் சஜிதா செய்வது போல கனவு வந்தது அதே அதுக்கு விளக்கமும் கொடுத்தாங்க அவருடைய தந்தை அப்ப நபிமார்களுடைய கனவுகள் அனைத்தும் வகி இது ஹதீஸில் வருகிறது அதே போல நபிசுலாலஸத்துக்கு வகிக்கு முன்னாடி இந்த முதல் வகி வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆறு மாத காலமாக ஆறு மாத காலம் தொடர்ந்து கனவுகள் வரும் நைட்டு கனவு அது அப்படியே பகல்ல நடக்கும் அதாவது மறுநாள் மறுநாள் நடக்க போறது அன்னைக்கு நைட்டு கனவா வரும் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆறு மாதங்கள் அதே போல நபிசுல அரசி காட்டுறாங்க கனவு என்பது வகியில் நாற்பத்தி ஆறு பகுதியில் ஒரு பகுதி நாற்பத்தி ஆறு பகுதியில் ஒரு பகுதி கனவு வகையில் அப்ப இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் பாருங்க நபிசில அரசுக்கு இருபத்தி மூன்று வருடம் வகி வந்துச்சு அதுல நாற்பத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு பகுதி ஆறு மாசம் ஆறு மாசம் தொடர்ந்து அவருக்கு கனவு வந்துச்சு வகி மொத்தம் இருபத்தி வருஷம் வந்துச்சு அதுல ஆறில் ஒரு பகுதி நாற்பத்தி ஆறில் ஒரு பகுதி இந்த கரெக்டா அந்த ஆறு மாசம் தொடர்ந்து ஆறு மாசம் கடன் வந்து சொன்னோம்ல கரெக்டா அந்த நாற்பத்தி ஆறுல ஒரு பங்கா இருக்கும் ஆறு மாசம் இருபத்தி வருடத்தில் ஆறு மாதம் என்பது நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு சரியாக கரெக்டா இதுமே ஃபிட் ஆகுது கனவு என்பது நாற்பத்தி ஆறில் ஒரு பகுதி வகை கனவுல வந்து நபிசராசம் சொல்லி காட்டுறாங்க மூன்று வகையான கனவுகள் இருக்கு நமக்கு வரக்கூடிய கனவுகள் முதலாவது கனவு வந்து உண்மையான கனவு உண்மையான நல்ல கனவுகள் இது வந்து அல்லா அல்லாவுடைய அடியார்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் இது ஒன்று நடக்கும் இல்லது நல்ல செய்திகளாக இருக்கும் இதை வந்து நபி சுல்லா அலசலம் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக நபிசுல்லா அலுவலம் ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு பிறகு சகாபாக்களுடைய கனவை கேட்டு அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க இரண்டாவது வகை கனவு இருக்கே இது வந்து சைத்தானினர்ந்து வரக்கூடிய கெட்ட கனவுகள் இதை வந்து நீங்கள் வெளியில சொல்லாதீர்கள் நெருங்கியவர்களாக இருந்தாலும் வெளியில் சொல்ல வேணாம்னு நம்ப சிலால் சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவது கனவு இருக்கே நமக்கு நார்மலாக வரக்கூடிய கனவு காலையில் ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருப்போம் அதை பற்றி ஏதாவது ஒரு கனவு வரும் ஏதாவது ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்போம் ஒரு வேலையில் இருப்போம் இல்லை யாரையார்ட்டு யார்கிட்டையா பேசிட்டு இருப்போம் அவரை போய் சந்திக்கணும் அந்த சிந்தனையே ஓடிட்டு இருக்கும் இந்த சிந்தனை இருக்குதே இந்த சிந்தனையின் மூலமாக வரக்கூடிய அந்த கனவு இந்த கனவு மூலமாக எந்த ஒரு பயணமோ எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது இப்போ கனவில் வந்து மூன்று வகையான கனவுகள் இருக்குது அப்ப கனவை கனவு ஒரு வகையான வகை இரண்டாவது வகை என்னன்னு சொன்னா மலக்குமார்கள் நேரான உருவத்தில் நேரடியாக வருவது இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிபினுல் இஸ்லம் முதல் முதல் வந்து வந்தாங்களே அவர்களுடைய சொந்த உருவத்தில் நேரடியாக நபிசராசிரம் வந்தது இது வந்து இரண்டாவது வகை மூன்றாவது வகை வந்து மனித உருவத்தில் வருவாங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சகி முஸ்லிமுடைய முதல் ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு மனித உருவத்தில் வந்து நபிசுல்ல இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்துட்டு ஜிப்ரலேஸ் குறிப்பாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திகையால் கல்வி அதிகலாக அவர்களுடைய உருவத்தில் அதிகப்படியான நேரத்தில் ஜிபுரு வருவார்கள் நான்காவது வந்து மழக்கு வந்து நேரில் வராம வகி மழக்கு வரமாட்டாங்க மனித உருவத்தின் வர மாட்டாங்க ஆனா வகி வரும் நபிசுல்லாலுக்கு மலக்குகள் நேரடியாக எந்த வகையிலும் வராமல் அவர்களுக்கு செய்தி மட்டும் வரும் இது மாதிரி பல முறை நடந்திருக்குது இது வந்து நான்காவது வகையான வகை அப்ப உண்மையான ரூபத்தில் வந்து நம்ம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டு முறை வந்திருக்கிறாங்க ஜிப்ரல்ஸ்ல இரண்டே முறை மட்டும்தான் வந்திருக்கிறாங்க முதலாவது முறை இக்கர பிஸ்மிர் ரபி கல் அதி ஹலக் அந்த ஆயத்துக்கள் சொல்லும்போது இரண்டாவது முறை வந்து அல்லா தலா குரானில் குறிப்பிடுறான் அல்லாது தலா ஐம்பத்தி அத்தியாயம் பதிமூணாம் வசனத்தை சொல்லிக்காட்டுறான் மற்றொரு முறை அவர் அவர் அவரை இறங்கி இற கண்டார் யாரே நபிசுராசன் வந்து திபிரலசனத்தை இடங்கிட கண்டார் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் இரண்டே முறைதான் வந்து நபிசராசனம் வந்திருக்கிறாங்க அடுத்ததாக வந்து ஐந்தாவது வகையான வகை என்னன்னு சொன்னா மணியில ஓச அடிக்கிற மாதிரி போட்டு அப்படியே வாட்டும் நபிசிராலஸ்தான் மிக கடுமையான வகையுடைய வகைகள்ல மிக மிக கடுமையான வகை இதுதான் மணி மணி ஆட்டினா எப்படி நம்ம இங்கிட்டு இங்கிட்டு அடிச்சா அது மாதிரி நபிசில அரசுக்கு கடுமையான முறையில வெயிட் அப்படியே இறங்கும் நபிசில அரசு எடை கூட எடை வந்து ஒட்டகத்தின் மேல் போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா ஒட்டகம் புதைய ஆரம்பிச்சிடும் மண்டி போட்டு அப்படியே புதைய ஆரம்பிச்சிடும் சகாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க குறிப்பா வந்து ஜைத் மின் ஹாரிசார் சொல்லி காட்டுறாங்க நான் முறை நான் ஒரு முறை வந்து நபிசில அரசு கூட உட்கார்ந்து இந்த மாதிரி வகை வரும்போது அவர்களுடைய காலுக்கு கீழ் என்னுடைய கால் இருந்துச்சு எந்த இந்த வகை இறங்கும் போது எனக்கு பயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஏன் கால் உடஞ்சிருமோங்கிற அளவு ஒட்டையிற மாதிரி இருந்துச்சு அந்த அளவு அவங்க மேல இறங்குச்சு அப்படின்னு சொல்லி காட்டினான் இதுதான் வகையிலே கடுமையான முறையில இறங்கக்கூடிய வகையுடைய வகை அடுத்ததாக அல்லாவிடம் நேரடியாக அல்லாவிடம் பேசறது இது வந்து பல நபிமாறுகள் நடந்திருக்கு மூசாலசத்துக்கு திரைக்கு பின்னால் அல்லா பேசியிருக்கிறான் இதுவும் வகை நபிசுல்லாலசத்தோடு மெராஜில் அல்லாத்தெல்லாம் பேசியிருக்கிறான் அப்ப இது நேரடியாக பேசுவதும் வகையுடைய ஒரு வகைகள் அப்ப இந்த வகையில் வந்து இத்தனை வகைகள் இருக்குது நபிசுல்லா ஆரம்பத்துல இந்த வகையில் கிடைத்த பிறகு ஆரம்ப வசனங்கள் எழுதின பிறகு நபிசுல்லம் சீக்கிரட்டான முறையில தான் தாவா பண்றாங்க அழைப்பு பணியை வந்து மறைமுகமாக தனக்கு மிக மிக நெருக்கமான நெருங்கிய உறவினர்கள் அடிமைகள் அவர்களிடமிருந்துதான் தன்னுடைய அழைப்பு பணியை ஆரம்பிக்கிறாங்க முதலாவது வந்து முதல் முதல் முதல் முதல் ஈமான் கொண்ட மனிதர் முதல் முதல் உலகத்திலேயே ஈமான் கொண்ட மனிதர் யாருன்னு சொன்னா கத்திஜார் அதி அல்லாஹன்ஹா இவர்கள்தான் முதல் முதல் ஈமான் கொண்ட மனிதர் முதல் முதல் ஈமான் கொண்ட பெண்ணும் இவர்கள் தான் முதல் முதல் ஈமான் கொண்ட அடிமை யாருன்னு சொன்னா ஜைது பின் ஹாரிசா முதல் முதல் ஈமான் கொண்ட சிறுவர் யாருன்னு சொன்னா அலிரலி அல்லாஹன்ஹான் முதல் முதல் ஈமான் கொண்ட விடுதலையான மனிதர் யாருன்னு சொன்னா அபுபக்கர் சித்திக்காத எல்லா அப்ப இவர்கள் எல்லாமே நபிசுல்லுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் அழிர் இல்லானு யாரு அழி இல்லானு நபிசுல்லுடைய தந்தையுடைய சகோதரர் மகன் ஜைது ஹாரிசா இல்லான்னா யாரு அவர்கள் வந்து அவர்கள் நபிசுல்லாலுடைய அடிமை வீட்டில் இருந்த அவர்களுடைய அடிமை கதிஜா இல்லான்னா மனைவி சுத்திகானும் மிக நெருங்கிய தோழர் இப்ப அழைப்பு பணியை வந்து நபி சொல்லா அல்லம் வந்து மிக நெருங்கிய நபர்களிடம் இருந்து தன்னுடைய அழைப்பு பணியை அடுத்ததாக கத்திஜார் அலி அல்லாஹா கத்திஜார் அல்லா அண்ணாவுக்கு மிக மிக சிறப்பு இருக்கு இஸ்லாத்திய முதல் முதல் ஏற்ற நபர் அதுவும் இல்லாம கத்திஜார்லானுடைய சிறப்பு அல்லாவே சலாம் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம் கத்திஜார் அண்ணாவுக்கு அல்லா சொல்லி ஜிபுருலஸ்லம் வந்து சொன்னாங்க ஜிபுரு லம் என்னுடைய சலாத்தையும் எத்தி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறான் கத்திஜார்லான் ஹா தியாகம் செஞ்ச மாதிரி இந்த உம்மத்தில் தியாகம் செய்தவர்கள் யாரையுமே பார்க்க முடியாது அந்த அளவு இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த ஒரு பெண்மணி அவர்கள் அதே இந்த நான்கு பேர்கள் இஸ்லா இஸ்லாத்திலேயே உலகம் தோன்றியது முதல் உலகம் தோன்றியது முதல் சிறந்த பெண்கள் நாலு பேத்துல இவரும் ஒரு முதலாவது மரியம் அலசலம் இரண்டாவது கத்திஜார்லான் ஹா ஆசியா அதேபோல் ஃபாத்திமா அரியல்லார் அரியலாக இப்போ இவர்கள் நான்கு பேரும் உலகம் தோன்றியது முதல் உலகம் அழிய போகிற வரை சிறந்த பெண்மணிகள் இவர்கள் நான்கு பேர் தான் இப்போ இந்த நான்கு பேருக்குமே ஒரு ஒற்றுமை நான்கு பேருக்குமே ஒற்றுமை என்னன்னு சொன்னால் நம்ம முன்னாடியே பார்த்தோம் நான்கு பேருமே நபியோடு தொடர்பு கொண்ட நபியோடு தொடர்பு தொடர்பில் இருந்தார்கள் ஒன்று மனைவியா இருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் வளர்த்தவர்கள் தாயாக இருப்பாங்க இந்த நான்கு பேருமே இப்போ அவர்களை வந்து குறிப்பா வந்து இந்த நான்கு பேருக்கும் இன்னொரு ஒற்றுமை என்னன்னு சொன்னா அல்லாவுக்காக அனைத்தையுமே துறந்தார்கள் இவர்கள் அல்லாவிற்காக இந்த வாழ்க்கையை துறந்து மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்கள் அனைவருமே அனைத்து சகலவிதமான தியாகமும் அடைந்தவர்கள் இந்த நான்கு பேரை புத்தி பேசு சொன்னா பேசிக்கிட்டே போலாம் அவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இந்த நான்கில் ஒவ்வொருவரும் அந்த அளவு செஞ்சிருக்காங்க இஸ்லாத்துக்காக ஒவ்வொருவருடைய சுருக்கமா பார்த்தோன்னு சொன்னா மரிய மலசத்துடைய தியாகத்தை சொல்லியா தெரியணும்னு நமக்கு எந்த அளவு தியாகம் இன்னைக்கு ஒரு பெண்ணு வந்து அது போல சிரமங்களை அனுபவிக்க முடியுமா அவ்வளவு சிரமங்களை கஷ்டங்கள் அல்லாவுக்காக பெற்றிருந்தான் அதே போல ஃபிரவனுடைய மனைவி ஆசியாருதி அல்லாண்டா அவர்களுடைய தியாகம் எப்பேற்பட்ட தியாகம் அவர்களுக்கு வந்து அனைத்துமே இருந்துச்சு உலகத்துல அன்னைக்கு டாப் நம்பர் ஒன் பணக்கார ஃபிரவுன் தான் தன்னை ரப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் பணம் வச்சிருந்தான் அரண்மனை இருந்துச்சு அவன் வீட்டுக்குள்ள நதி ஓடும் நதியை வீட்டுக்குள்ள திருப்பி விட்டான் அந்த அளவு அரண்மனையில் சிறப்பா சிறப்பான அரண்மனையில் இருந்தவங்க இப்ப இதையெல்லாம் அவங்க விரும்புல அல்லாவதால் அவங்க கேட்டத பாருங்க அந்த அரண்மனை விரும்பல அவங்க கேட்டத பாருங்க அல்லாஹ் குரான் குரான்ல சொல்லி காட்டுறான் அறுபத்தி ஆறாவது அத்தியாயி பதினா பதினோராசனத்துல ரபுனி லி இந்த அதாவது எனக்கு சொர்க்கத்துல வந்து அரண்மனையை கொடுன்னு கேக்குறாங்க சொல்லி காட்டுறாங்க அவங்க துவா செய்யறாங்க என் அதிபதியே எனக்காக உன்னிடத்தில் சுவனத்தில் ஒரு இல்லத்தை அமைத்து தருவாயாக மேலும் பிறவனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக இன்னைக்கு எத்தனை பெண்கள் இன்னைக்கு இம்மைய விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க அவங்க பாருங்க அனைத்தையுமே விட்டு சுகபோக வாழ்க்கையை விட்டு எனக்கு இந்ததெல்லாம் வேணாம் மறுமையை கொடு அப்படின்னு துவா செய்யறாங்க எப்பேற்பட்ட கொடுமை கொடுமைகள் இன்னல்கள் பிரவன் டிரைந்து பெற்றார்கள் இஸ்லாத்துக்காக ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டதற்காக அப்ப இவர்களுக்கு எல்லாத்துக்கும் இடையில உள்ள ஒரு ஒற்றுமைன்னு சொன்னா இரண்டு பேர் வந்து சிறந்த மனைவியாக இருந்தாங்க யாரு ஆசியா அதே மரியம் ஆசியாவும் மரியமும் சிறந்த தாயாக இருந்தாங்க மூசாலஸ்த வளர்த்தது யாரு ஆசியாதான் அதே போல மரியம் யாரு ஈசாலஸ்த வளர்த்தோம் சிறந்த தாயாக இருந்தாங்க சிறந்த மனைவியாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னா கத்திச்சார் ரீதியில் ஆகணும் சிறந்த மனைவியாகவும் சிறந்த மகளாகவும் இருந்தவர்கள் ஃபாத்துமாறு ஆகணும் அப்போ இவர்கள் அனைவருமே நம்ம இங்கே ரொம்ப ரொம்ப பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் நம்மளும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இவர்கள் வந்து பெண்கள் நாலு பேருமே வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டனால தான் இவர்கள் நான்கு பேருமே அல்லா உயர்த்தி வச்சான் இவர்கள் வந்து நான் பெண் விடுதலைக்காக பேசினேன் அதனால் அல்லா உயர்த்தினேன் இல்லை நான் வந்து ஆக்டிவிட்டி பெரிய பெரிய ஆக்டிவிட்டி பண்ணேன் மக்களெல்லாம் விடுதலை பண்ணி கூப்பிட்டு வந்தேன் போரிட்டு ஜெயித்தேன் அப்படிங்கிறனால அல்லா தலா இவர்கள் உயர்ந்தவர்களாக சொல்ல இவர்கள் நான்கு பேருமே செய்த தியாகம் சிறந்த சிறந்த மனைவியாக சிறந்த தாயாக தியாகத்தை தனக்குத்தானே உட்படுத்திக் கொண்டிருந்தனால்தான் அல்லா இவர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் நால்வரை வந்து அல்லா தரா சொல்லிக்காட்டும் குறிப்பாக வந்து இதுல வந்து குறிப்பாக ஃபாத்திமா அதி வந்து சிறந்த மனைவியாகவும் அழில் அல்லானுக்கு சிறந்த மகளாகவும் அதையெல்லாம் தாண்டி சிறந்த மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்த ஒரு நபராக இருந்தாங்க நம்ம தெரியும் அழில்லானுக்கு வந்து அழில்லானு வந்து மிக மிக கஷ்டமான ஒரு நேரத்தில் ஃபாத்திமா இல்லானுகா மிக மிக சிரமத்தில் இருக்கிறாங்க அவங்கள அவங்களால வேலையே செய்ய முடியாது மிகுந்த சிரமம் அந்த சிரமமான ஒரு நேரத்தில் நபிசல்லாத்துக்கு சில அடிமைகள் கிடைச்சிருக்கிறாங்க போரில் போரில் கிடைத்த கைதிகள் அப்போ அந்த போரில் கிடைத்த கைதிகள் வந்து எனக்கு வேலை செய்யறதுக்கு சில நபர்களை கொடுங்க என்னால் தண்ணி இறைக்க முடியல வீடுகளை சுத்தப்படுத்த முடியல கையெல்லாம் காய்ச்சி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க அதற்கு நபிசுல்லாலம் வந்து அதை கேட்க வரும்போது நபிசுலாஸ்லம் இல்ல வீட்டுல இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்கன்னு தெரியும்போது நபிசுலாசம் வீட்டுல இல்ல ஆயிஷா இல்லான்னு சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு வந்தவன ஆயிஷா நபிசுலாஸ்லம் வந்தவன இந்த மாதிரி ஃபாத்திமாரிலான் வந்தாங்க வந்து இது மாதிரி ஒரு போர்கைதிய அடிமைகளை வந்து கேட்டாங்க தனக்கு வேலைகள் செய்து கொள்ள இதை வந்து நபிசுலாஸ்லம் வந்து வீட்டுக்கு வந்தவனே கேட்டாங்க கேட்டவொடனே நபிசுல்லம் ஆயிஷா அலி அதாவது ஃபாத்திமா இல்லானு வீட்டுக்கு போறாங்க அங்கு ஃபாத்திமா இல்லானுகாவும் அலில் அல்லானுகும் அவர்கள் வந்து இருக்கிறாங்க இரண்டு பேருக்கும் நடுவில் அமர்ந்து இரண்டு பேரையும் நபிசுலாசம் தொட்டு அந்த பாசம் அவர்களுக்கு மகள் மீதும் அலில் இல்லானு மீதும் செல்ல பிள்ளையாக இருந்தாங்க அலில் அல்லானுவும் ரொம்ப செல்லமாக நபிசுலாலசனோட வளர்ந்தாங்க ஃபாத்திமா இல்லானுகாவும் மிக மிக செல்லமாக இருந்தாங்க ஒரு ஊரை விட்டு போறாங்கன்னு சொன்னா நபிசுலாசம் கடைசியாக பார்த்துட்டு போறது ஃபாத்திமார் அலில் அல்லா தான் அதே அதே போல திரும்ப ஒரு ஊர்ல இருந்து வராங்கன்னு சொன்னா மஸ்ஜிதுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு போய் பார்க்கக்கூடியவர்கள் ஃபாத்திமாறு தன்னுடைய அன்பு மகளாகவே ஃபாத்திமார் அதினதான் போய் பார்ப்பாங்க அந்த அளவு பாசம் மிகுந்த ரொம்ப ரொம்ப பாசம் இரண்டு பேர் நடுவுலையும் உட்காந்து இரண்டு பேரையும் அவர்களுக்கு நடுவில் உட்காந்து இரண்டு பேரையும் தொட்டு அவர்களிடத்துல சொல்லி காட்டுறாங்க இந்த அடிமைக்கு பதிலாக மிக சிறந்த ஒண்ணா தரேன் நம்மளா இருந்தா இத்தனை அடிமைகள் இருக்கணும் இத்தனை வேலைக்காரங்க இருக்கிறோம் நம்ம எடுத்துட்டு போ எத்தனை வேணா மகளுக்கு எடுத்துட்டு போ அப்படி எத்தனை வேணா எவ்வளவு வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நபிசலாஸ் பாருங்க அதை அனைத்துமே தீனுக்காக பயன்படுத்திட்டு அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இதை விட சிறந்தவனை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூன்று முறை தூங்குவதுக்கு முன்னாடி சுபகாரல்லாவும் முப்பத்தி மூன்று முறை அலமதுல்லாவும் முப்பத்தி நான்கு தரை அல்லாஹாக சொல்லுங்க இன்னொரு ரூபாயத்தில் அல்லாஹுக்கு போற முப்பத்தி மூன்று முறைன்னு அப்ப இதை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து கலைப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஆறுதல் அளிக்கிறாங்க அதாவது ஆறுதல் சொல்றாங்க அடிமையை கொடுக்காம ஒரு அமலை சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மகளாக இருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய மகள் ஒரு தந்தை இப்படி சொன்னா இந்த மகள் என்ன சொல்லுவாங்க பாரு ஊர்ல இருந்து இத்தனை அடிமைகள் இருக்கு இத்தனை கைதிகள் இருக்கிறாங்க எனக்கு கையெல்லாம் காட்சி போய் கிடக்கு வீடெல்லாம் கழுவி கழுவி எனக்கு வந்து உடல் எல்லாம் இருக்கு இது அழில்லான்னு சொல்றாங்க வீடெல்லாம் அவர்கள் சுத்தப்படுத்தி அவர்களுடைய ஆடை எல்லாம் அழுக்காத இருக்குன்னு அழியிலான்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில போய் நம்ம கேட்டு ஒரு தந்தை கொடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மகள்கள் என்ன சொல்லுவாங்க நான் வந்து மனக்கட்டு கேட்கிறேன் கையெல்லாம் இப்படி இருக்கு நான் உடம்பெல்லாம் டயர்டா இருக்குன்னு வந்து கேட்டா நீ எனக்கு திக்கர் சொல்லி கொடுக்குறியான்னு கேட்பாங்க ஆனா ஃபாத்திமால்லான் அப்படி கேட்கல சொன்னதை அப்படியே கட்டுப்பட்டு நடந்தாங்க அதனாலதான் அல்லாத்தலா தேர்ந்தெடுத்தான் அல்லாத்தலா இல்மை வைத்து தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா கத்தீஜா ரதி அல்லாஹானுகா அவர்களை விட ஃபாத்திமா ரதி அல்லாஹான விட ஆயிஷா ரதி அல்லாஹா தான் சிறந்தவர்கள் அல்லா அவங்களை தேர்ந்தெடுக்கலாம் ஏன் கத்திஜா ஃபாத்திமா ரதி அல்லும் தேர்ந்தெடுத்தாங்கன்னு அல்லாவுக்கு கட்டுப்பட்டது கேள்வி கேட்காம கட்டுப்படுவாங்க எந்த ஒரு கேள்வியோ எந்த ஒரு மறுமொழியோ இல்லாம கேட்டோம் செவிசாய்த்தோம் கட்டுப்பட்டோம் இருப்பாங்க அப்ப அந்த கட்டுப்பட்டமைக்காகத்தான் அல்லாத்துல அவர்கள் சேர்ந்தெடுத்தாங்க அப்ப நம்மளுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் இங்கிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவது எந்த ஒரு நம்மை உயர்த்தக்கூடிய செயல் அப்படிங்கிறத நம்ம இங்கிருந்து விளங்கிக் கொள்ளணும் நம்ம முன்னாடியே பார்த்தா யார் யார் முதலாவதாக ஈமான் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அறிஞர்கள் மத்தியில ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு என்னன்னு சொன்னா முதலாவதாக ஈமான் கொண்ட ஆண் முதலாவதாக ஈமான் கொண்ட பெண் யாருன்னு நமக்கு தெரியும் கத்திஜா அது எல்லா அண்ணா முதலாவதாக ஈமான் கொண்ட அடிமை யாரு ஜைத் பின் ஹாரிசான் அது இல்லா அண்ண முதலாவதாக ஈமான் கொண்ட ஆண் அழியிறது இல்லா அண்ணுவா இல்லை அபுபக்கர் சித்திக்கிறது அண்ணுவா அப்படின்னு ஒரு கருத்து அரியர் குழுமத்தில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்ப இப்னுஹஜர் ரஹமத்துல்லாலே சொல்லி காட்டுறாங்க அபுபக்கர் சித்திகல்லானு தான் முதலாவதாக ஈமான் கொண்ட ஆண் ஏன் சொன்னா அலிரல்லானு ஆரம்ப முதலேயே தௌகித்துல தான் இருந்தாங்க ஆரம்பம் முதலே அவர்கள் சிலை வணக்கமோ அந்த சிலைகளுக்கு படைத்ததையோ அவர்கள் எந்த நேரமே அவர்கள் வழிபட்டதோ அதை உண்டதோ கிடையவே கிடையாது அப்ப ஆல்ரெடி அவங்க முஸ்லீமாக தான் இருந்தாங்க நபிசிலசனம் எப்படி ஆரம்ப முதலேயே முஸ்லீமாக இருந்தார்களோ ஏக இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ அதே போல அலிரல்லானும் ஆரம்ப முதலாகவே முஸ்லீமாக இருந்தாங்க அப்ப ஒருத்தர் முதலாவதாக முஸ்லீமாக ஈமான் கொண்ட மனிதர் ஆண் யாருன்னு சொன்னா அவுபக்கர் சித்திக்கு அலியாளாகணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப அதுவும் குறிப்பா அபுபக்கர் சித்திக்கு அதி அவர்களுடைய இந்த ஈமான் இருக்கே இஸ்லாத்திற்கு மிக மிக பயன் தரக்கூடிய ஒரு ஒன்றாக இருந்தது எந்த சொன்னா தன்னுடைய மொத்த சொத்தும் மொத்த சொத்தும் இஸ்லாத்துக்காக செலவழிச்சாங்க பிலால் ரலிலானோ அவர்களை யார் அறிவு உரிமை விட்டார் அடிமையா இருந்தவங்களை அவ்வளவு காசு அவருடைய அங்க இருக்கக்கூடிய மக்கத்து குறைசிகள் அவர்கள் அடிமைகளை வந்து அடிச்சு கொண்டுகிட்டு கூட இருந்தாங்க அப்ப அவர்கள் எல்லாத்தையும் போய் ஏகப்பட்ட காசை போட்டு அவர்கள் அனைவருமே உரிமை விட்டாங்க உரிமை விட்டு இவர்களுக்கு அடிமையா கூட வச்சிருக்க மாட்டாங்க ஃப்ரீயா விட்டுருவாங்க பூமியில் நீங்க அமல் செஞ்சுக்கிட்டு அல்லாவுக்கு அடிமையா மட்டும் இருங்கன்னு ஃப்ரீயா விட்டுருவாங்க அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பொருளாதார ரீதியிலும் உழைப்பிலும் உடனே போனாங்க இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவபுக்க முதல் செஞ்ச விஷயம் என்ன போய் தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் தாவா செய்து அவர்கள் எல்லாத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தாங்க அதே போல நம்ம சிலம் சொல்லிக்காட்டினாங்க இந்த இம்மையிலேயே என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் எல்லாருக்குமே நான் வந்து கைமாறி செஞ்சிட்டேன் அபூபக்கர் சித்திக்கு ரதிகளாக மட்டும் என்னால் கைமாறு செய்ய முடியல நான் மறுமையில் அல்லாவிடத்துல தான் அதை வாங்கி தருவேன்ட்டாங்க அந்த தீனுக்காக மொத்த சொத்தையும் மொத்த நேரத்தையும் மொத்தத்தையும் தீனுக்காக செலவு செய்தவர் வந்து அவபக்கர் சித்திக்கு ரதிகளாக அதே போல நபிசுல்லா அலஸ்லம் வந்து மிக மிக நேசித்தாங்க அவபக்கர் சித்திக்கல்லான யாரெல்லாம் ஆரம்பத்தில் ஈமான் கொண்டார்களோ அவர்கள்லாம் வந்து ரொம்ப நேசிச்சாங்க குறிப்பா அபுவுக்கு சித்திக்கிற இல்லாம ரொம்ப ரொம்ப நேசிச்சாங்க அபுதர்தார் ரதி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஹதீசு புகாரில வருது நபிசுலால நபி ஒரு முறை வந்து நபிசுலால இருக்கக்கூடிய சபையில வந்து உமர் இல்லாமனுக்கும் அபுக்கர் சித்திக்கிறதி இல்லாமனுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு வருது அவர்களுக்கு இடையில அதிகமான நேரத்தில் வந்து கருத்து முரண்பாடு வரும் குறிப்பா வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா இந்த பதிரில கிடைத்த கைதிகளுக்கு கைதிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆலோசனை கேட்கும்போது கூட அவக்க சித்திக்கலானுக்கும் உமர் இல்லாமனுக்கும் கருத்து முரண்பாடு வரும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நபிசில்லம் தன்னுடைய தோழர்களோடு ஆலோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க அதுவும் குறிப்பாக உமர் இல்லானும் அவபக்க சித்திக்கு அது எந்த நேரமும் ஆலோசனை கேட்பாங்க இப்போ இவர்களுக்குள்ள இடையில வந்து கருத்து முரண்பாடு வரும்போது உமர் பார்த்து நபிசில் ஆலோசன் சொல்கிறாங்க என்னுடைய தோழரை நீங்க விட்டுருங்க உமர்லான் வந்து கொஞ்சம் அவருடைய கருத்தை வலுவாக சொல்லும்போது என்னுடைய நண்பரை நீங்க விட்டுருங்க என்னோட ஃப்ரெண்டை நீங்க விட்டுருங்க அவரோட நீங்க கருத்து முரண்பாடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நபிசுல்லாலசரம் அபுபக்கர் சித்திக்கதையானவை நேசிச்சாங்க மிக ஆழமான முறையில் அவர்களுடைய நேசம் இருந்துச்சு அவபக்கர் சித்திக்கிறதையிலானவும் மிக மிக நேசிச்சாங்க எவ்வளவு தியாகங்கள் அவுபக்கர் சித்திகதையானதுதான் எல்லா நேரத்திலும் நபிசுல்லாலசத்தோடு இருந்தாங்க முதல் முதல் ஈமான் கொண்ட மனிதர் யாரு ஆண் அவபக்கு சித்திக்கலானு மேராஜ் பயணத்தை பத்தி எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க குறைசிகள் போனாராமா மானத்துக்கு போனாராமா அதன் பிறகு அது நிறுவப்பட்டது இருந்தாலும் நபிசிலாலசனம் சொன்னாங்களா சொன்னாது உண்மை நீமான் கொண்ட நபர் அவபக்கு சித்திக்கலானு அதே போல நபிசிலாலசருடையாஜிரத்திலும் கூட வந்தவர்கள் அவபக்கு சித்திக்கலானுதான் அதே போல எல்லா சூழ்நிலையிலும் நபிசில கூட கூடவே இருந்தவங்க அவபக்கர் சித்திக்கிறது இல்லாம அந்த அளவு அவர் சித்திக்கிற தியாகம் செஞ்சாங்க அப்ப இப்ப இதன் பிறகு இந்த சீக்கிரட்டா நடக்கக்கூடிய தாவா நடைபெறுது அழைப்பு பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கு அல்லாவுடைய கட்டளை திரும்ப வருது இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலாவது சனத்தில் அல்லா தலா சொல்லி காட்டுறான் அந்த அஷீரத்திக்கல் அக்கரபீன் அல்லா தலா சொல்லி காட்டுறான் நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் உறவினர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாத்தலை சொல்லி காட்டுறோம் இதுதான் வந்து சீக்கிரட்டான இந்த மறைமுகமான அழைப்பு பணியை வந்து நீர்த்து போக செய்து நீங்க அழைப்பு பணியை நீங்க பகிரங்கமாக செய்யுங்க அப்படின்னு கட்டளையிடக்கூடிய வசனம் இதற்கு இந்த வசனத்துக்கு முன்னதாக வரைக்கும் நபிசராசம் சீக்கிரட்டாகவே தனக்கு தெரிந்தவர்கள் நெருக்கமானவர்கள் அப்புறம் அவர்கள் அவர்கள் சித்திகளான அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த மாதிரி சீக்கிரட்டாவே ஒவ்வொருத்தர்களாக தாவா செஞ்சு அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வராங்க இந்த கட்டளைக்கு பிறகு நபிசுலாசம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சஃபா மலை மீது ஏறி நின்று யா சுபாகா யா சுபாகா அப்படின்னு கத்துறாங்க இந்த யா சுபாகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன இதுடைய அந்த விஷயம் என்னன்னு சொன்னா இது இத குறைசுகள் எந்த நேரத்துல பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா இதான் ஒரு எமர்ஜென்சி ரொம்ப அர்ஜெண்ட் மக்களை கூப்பிடணும்னு சொன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லிதான் கூப்பிடுவாங்க யா சுபாகா யா சுபாகு சொல்லிட்டு மலை மீது ஏறி நின்று நபிசுலார் கத்துறாங்க கடைவிதி எல்லா மக்களும் வராங்க வந்து கூடி நிற்கிறாங்க நபிசிராலசம் கேட்குறாங்க நான் இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படை உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அங்க குழுமி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நீங்க பொய் சொல்லி நாங்க பார்த்ததே இல்லை நீங்க சொன்னா கண்டிப்பா நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே நபிசிராலம் சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு கடுமையான ஒரு தண்டனையை குறித்து நான் எச்சரிக்கை செய்றேன் அப்படின்னு சொல்லி சொர்க்க நரகத்தை பத்தி ஈமானை பத்தி நபிசலாசம் சொல்றாங்க ஈமான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க வணங்கக்கூடிய சிலைகள்லாம் விட்டுருங்க நேரடியான முதல் முதல் தாவாவே பகிரங்கமான தாவா இது அனைத்து நபிமார்களுடைய வழிமுறையும் இதுதான் நேரடியாக நெத்தி அடிச்ச மாதிரி அழைப்பு விடுப்பதுதான் நபிமார்களுடைய தாவாவாக அழைப்பு முறையாக இருந்தது அப்பதான் மக்களுக்கு குழம்பாம இருக்கும் நேரடியாக நம்ம விஷயத்தை சொல்லிடணும் இறைவனை வணங்கணும் இறைவனை வணங்கினா சொர்க்கம் இல்லைன்னா நரகம் கடுமையான தண்டனை இருக்கு நபிசுவாசத்துடைய முதல் பகிரங்க அழைப்பை இதுதான் முதல் முதல் வராங்க குன்றுமலை ஏறுறாங்க ஏறு நின்று உங்களுக்கு பகிரங்கமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல இருக்கிறேன் தண்டனையை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொர்க்க குறித்து எச்சரிக்கை செய்து மக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கிறாங்க இதிலிருந்து நம்ம விளங்கி விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய தாவா வந்து தெளிவான முறையில் பகிரங்கமான அழைப்பாக இருக்கும் சொர்க நரகத்தை குறித்து தண்டனையை குறித்து அவர்களுக்கு நம்ம எச்சரிக்கை செய்யும் அப்ப இந்த எச்சரிக்கையின் பிறகு அபுலகப்ப என்ன பண்றான்னு சொன்னா சொல்லக்கூடிய இந்த சிம்மையை பத்தி மறுமையை பத்தி சொர்ககத்தை பத்தி நபிசில சொல்லி காட்டுறாங்க சொல்லி காட்டின பிறகு அபுளகப்ப என்ன பண்றான்னு சொன்னா ஏசுறான் நபிசில இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லவா வந்து நீ வந்து கூப்பிட்டா எங்களுடைய பழப்பெல்லாம் விட்டுட்டு எங்களுடைய வியாபாரத்தை விட்டுட்டு நாங்க இங்க வந்து நிக்கிறமே இதுக்காகத்தான் என்ன கூப்டியா அப்படின்னு சொல்லி ஏச ஆரம்பிச்சிட்டான் நபிசுலாவஸ்த அவனுக்கு இந்த விஷயத்தை கேட்கறதில் ஆர்வம் இல்லை மருமையை பத்தி இந்த மருமையுடைய விஷயத்தை பத்தி கேட்பதற்கெல்லாம் ஆர்வம் இல்லாம நபிசுவாஸ்து ஏச ஆரம்பிக்கிறான் உடனே அல்லாவு தாலா வந்து வசனம் மறக்கிறான் நூத்தி அத்தியாயம் முழுவதும் நம்ம அனைவருமே மனநிட்டு வைத்திருக்கக்கூடிய வசனங்கள் தான் தப்பத்தி எதா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனங்களை இறக்கி அல்லாவு தாலா இந்த கொடூரன் அபுலகபுக்கு வசனத்தை இறக்கி அல்லாத்துல பதில் கொடுக்குறான் அழியட்டும் அபுலகபின் இரு கரங்கள் அவனு அவனுமே அழியட்டும் அவனுடைய பொருளும் அவன் சேகரித்து வைத்திருப்பவைகளும் அவனுக்கு யாதரும் பயணம் அளிக்காது அப்படின்னு சொல்லி அல்லாத்துல வசனம் இருக்கணும் இதுல நம்ம மெயினா விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு வியாபாரத்தை விட்டுட்டு வந்து கேட்கறதுக்கு அவ்வளவு கடுமையாக இருந்துச்சு இதெல்லாம் விட்டுட்டா என்னுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி நபிஸ்லா ஏசனா இப்போ நம்ம இதுலேருந்து விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய தொழிலை விட்டு வியாபாரத்தை விட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்ம தீனுக்காக நேரத்தை ஒதுக்குறோமா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும் நமக்கு இன்னைக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நம்மளுடைய வியாபாரத்தை விட்டுட்டு நம்ம தீனுக்கு வர்றது நமக்கு ரொம்ப இன்னைக்கு கஷ்டமாக தெரியுது ரொம்ப கடுமையான ஒரு செயலாக தெரியுது நமக்கு அப்போ அது அதை தான் அவ்வளவு கூடிய செயலாக என்ன பொழப்பை விட்டுட்டு நீ இதுக்காகவும் என்ன கூப்பிட்ட இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா இன்னைக்கு உட்காந்து ஆன்லைன்ல இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம துணியாவுக்காக படிக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம் எவ்வளவு மணிக்கணக்கில் நாலு கணக்குல வார கணக்குல மாத கணக்குல வருட கணக்குல செலவிடுறோம் ஆனா ஒரு அரை மணி நேரம் அல்லா உபதேசம் சொல்றோம் வாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேத ஒரு இடத்துல உட்காடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இன்னைக்கு நமக்கு அவ்வளவு போலவே தீனோட இதுக்காக கூப்பிட்ட இப்ப இன்னைக்கு போய் ஒரு மக்கள் இடத்துல போய் ஏதாவது ஒரு உபதேசம் பண்றோம் உபதேசம் செய்யறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமான அதை கேட்கறதுக்கு அந்த இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கேட்கறதுக்கு எவ்வளவு கடுமையாக இருக்கு அப்புலக போன்று நம்மளும் இருக்கிறோம் அப்ப கல்வியின் மீது உபதேசத்தின் மீது கேட்கக்கூடிய ஆர்வம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக நம்ம இருக்கணும் அப்புலக போன்று அல்லாமல் அதே இந்த வசனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் குரானுடைய மிகப்பெரிய அற்புதத்தில் ஒன்று எப்படின்னு சொன்னா அல்லாஹலா இந்த சூறாவை சொல்லி காட்டுறான் அவர்கள் நரகத்தில் தான் நுழைவார்கள் சொல்லிட்டு அவர்கள் அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிறாங்க இந்த வசனங்கள்லாம் வந்து பல வருடங்கள் பல நாட்கள் கழித்து தான் அவர்கள் மரணிக்கிறாங்க அபுலகபும் அவனுடைய மனைவியும் நரகத்தில் இருப்பாங்க நரகத்தில் விறக போவா அப்படின்னு சொல்லி அல்லாஹலா விதித்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி காட்டுறான் அவர்கள் நினச்சிருந்தா குரானை தான் பொய்யாக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் முஸ்லீம் போல நடிச்சிருக்கலாம் கடைசி வரைக்கும் அல்லா தலா அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை இது குரான் உண்மை குரான் வந்து இவர்களுடைய நிலையை உரைத்து மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அவர்கள் இருவருமே தான் தான் மரணிக்கும் வரை முஸ்லீமாக உள்ள அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா தான் முஸ்லீம்னு இந்த வசனத்தை பொய்யாக்குறதுக்காக சொல்லியிருக்கலாம் முஸ்லீமாக பாருங்க நாங்கள் சொர்க்கத்தி குறுகள் அவர்கள் வந்து குரானை பொய்ப்பிப்பதற்காக சொல்லியிருக்கலாம் அல்ல அந்த வாய்ப்பையுமே கொடுக்காம பின்னாடி நடக்கக்கூடியதையும் அல்ல அறிந்தவன் இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் நரகவாதிகள் தான் அப்படின்னு அல்லாத்தலா இதன் மூலமாக தெளிவாக்கி காட்டுறான் இப்போ இவர்களுக்கு வந்து குறிப்பாக அபுலகப்புக்கு வந்து இது போன்ற உபதேசங்களை வந்து கேட்பதுக்கு ரொம்ப கடுமையாக ரொம்ப ஒரு இதாக இருக்குது நான் விசுவாசத்தை ஏசினோம் இப்போ நமக்கு இதுலேருந்து படிப்பில் என்னன்னு சொன்னால் அபிலகப் போன அல்லாமல் இது போன்ற உபதேசங்களை கேட்கக்கூடிய அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் இன்று வகையுடைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்தோம் வகி ஆரம்ப வகையுடைய ஆரம்ப விஷயங்கள் வகையுடைய வகைகள் கனவுகளுடைய வகைகள் அதே மறைமுகமான தாவா அதன் பிறகு பகிரங்கமான தாவா இது அனைத்துமே பார்த்தோம் அப்ப நாம் அபுலக போன்று அல்லாமல் இந்த சகாபாக்கள் ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட சகாபாக்கள் இருக்கிறாங்களே ஈமானுக்காக பாடுபட்ட சகாபாக்கள் இருக்கிறாங்களே உபதேசத்தை நேசித்து கேட்கக்கூடிய சகாபாக்கள் இருக்கிறாங்களே அவர்களை போன்று வாழக்கூடிய தௌஃபிக்கை வந்து அல்லா நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இன்றைய உரையை வந்து நான் முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைம் அஸ்லாம் வலைக்கும் ராமத்துல பிறக்காது வாகதத்தான ஒழுக்கம் அப்படின்னு